நச்சினை நேயர்களுக்கு வணக்கம் கவிகதமம் நிகழ்ச்சிக்காக திருச்சியில் இருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் கண்ணா நம் வாழ்க்கையில் எவ்வளவோ பேரை சந்திக்கிறோம் பலரை பல காரணங்களுக்காக பிரிய வேண்டிய கட்டாயம் அனைவரது வாழ்விலும் உள்ளது ஆனால் அனைத்து பிரிவையும் விட கல்லூரி வாழ்க்கையின் அந்த கடைசி நாளில் தோழன் தோழிகளை விட்டு பிரிகின்ற வழி என்பது சொல்ல அப்படி ஒரு தோழி தன் தோழனில் பிரியக்கூடிய வழி வரிகளில் சொன்னால் எப்படி இருக்கும் என்ற என்னுடைய கற்பனையில் படித்த கவிதை இதோ உன்னுடனான என்னுடைய உறவு புரிந்து கொள்ள முடியா பொல்லாத உறவு அன்னையின் அக்கறையும் தந்தையின் கண்டிப்பும் சகோதரனின் தோழமையும் எல்லாமும் உன்னிடம் காண்கிறேன் ஆனாலும் நான் எழுத்தி உன்னை நண்பன் என்று சிறியதாய் சொல்ல முடியவில்லை ஏனோ என்னால் முடியவில்லை என் மேல் நீ எவ்வளவு கோபமாயிருந்தாலும் உன் கண்களை பார்த்து நான் கேட்கும் மன்னிப்பை நீ சிரித்து விடுகிறாய் அந்த சிரிப்பிற்காகவே மறுமுறை உன்னை கோபப்படுத்தவே தோன்றுகிறது எனக்கு என் கண்ணீரை துடைக்க கணவனோ காதலனோ இருக்கலாம் ஆனால் சில அவர்களாலேயே ஏற்படும் கண்ணீரை துடைக்க யார் இருக்கிறார் உன்னை தவிர நம் நட்பு என்பது சொல்ல வேண்டியவர் சொன்ன முதல் பிறந்த நாள் அது சந்தோஷத்தை மட்டுமே அதிகமாய் தந்திருக்கிறது குழந்தையின் அனைப்பில் கிடக்கும் கரடி பொம்மை போல இப்போது சிந்திக்கிறேன் நாம் ஏன் சண்டையிடவில்லை என்று இருந்தாலும் வேண்டாம் உன் ஒரு நிமிட மௌனமே எனக்கு மிக ரணமானது உன் பொறுமையை கண்டு வியக்கிறேன் என் அளவில்லாத முடிவில்லாத பேச்சை நீ கேட்கும்போது இன்னும் என் வியப்பு குறையவில்லை இப்போதும் நீ கேட்டு கொண்டிருக்கிறாய் இத்தனை பேர் மத்தியில் சிறு நகையுடன் நான் தாய் சொல்லை தட்டாதவள்தான் இதுவரை நான் தாய் சொல்லை தட்டாதவள்தான் உன்னிடம் பேசக்கூடாது என்று கூறிய நொடிக்கு முன்னால் வரை கல்லூரி தாய் ஈன்றெடுத்த கவிதையாய் நம் நட்பு தொடர்கையில் ஏனோ முடிந்துவிட்டது இந்த மூன்று வருடம் இந்த மூன்று வருடத்தை முன்னூறு ஜென்மம் எடுத்துவிட்டோம் இது நாம் என்ன செய்ய பிரிவு ஏற்பட இது காதலும் அல்ல திருமணமும் அல்ல நம் வகுப்பரை எப்போதும் பேசிக்கொண்டிருக்கும் நம் நட்பின் புனிதத்தை உனக்கு பாடம் சொல்லி தருவதாய் சொல்லிவிட்டு பாடிக்கொண்டிருந்த பாடல் எப்போதும் கேட்டு கொண்டிருக்கும் புத்தகத்தின் ஊடை மெல்லிசையாய் அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறதோ இல்லையோ உன் மனது மட்டுமே எனக்கு புரிகிறது நம் உறவை யாராலும் பிரிக்கவும் முடியாது நாம் பிரியவும் முடியாது நீ என்னை விட்டு தூரம் இருந்தாலும் என் பெயரை கேட்கும் போதும் கல்லூரியின் நினைவுகளை மூழ்கும் போதும் உனக்கு தோன்றும் குறிஞ்சிருப்பேன் ஒழுந்திருப்பேன் உன் தோழியாக எப்போதும் இப்போது நான் முற்றுப்புள்ளியிட்டு முடித்தாலும் எனக்கு தெரியும் கார் புள்ளியிட நீ காலத்தோடு வருவாய் என் உரை தோணும் நன்றி